வணக்கம் ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி நச்சினையின் பொது குவியலுக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்றைய கேட்கப்பட்ட நச்சினையின் பொது குவியலுக்கான விடைகள் ஒன்று யாருடைய ஆட்சியில் வர்த்தமான மகாவீரர் மற்றும் கௌதம புத்தர் ஆகியோர் தங்களது உபதேசங்களை மேற்கொண்டனர் பிம்பிசாரர் இரண்டு சுஸ்பிருதா என்னும் நூல் எதோடு தொடர்புடையது மருத்துவம் மூன்று பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி இந்திரா காந்தி இன்றைய நச்சினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. மழையின் அளவை கண்டறிய உதவும் கருவி எது 2. உலக தொழிலாளர் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது மூன்று ரஷ்ய புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் யார் மீண்டும் சந்திப்போம் நேர்களில் நன்றி வணக்கம்